இனிய வணக்கங்கள் சரவெடிக்காக மங்களூரில் இருந்து ஹேமா ஸ்ரீதர் என்ன கொடுமை அரிசி சோறு சாப்பிட்டா சர்க்கரை ஏறும்னு சொல்லி சப்பாத்தி சாப்பிட சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அரிசியும் போதுமே ஒண்ணுதான் பழங்காய்கறியெல்லாம் நிறைய சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க சரினு காய்கறி சாப்பிட ஆரம்பிச்சா பூச்சி மருந்து ஆர்கானிக் காயா பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னும் போய் ஆன விலை குதிரை விலை வச்சாலும் ஆர்கானிக் காயா வாங்கி சாப்பிட்டா ஆரோக்கியம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டோம் இப்ப என்னடானா ஆர்கானிக் எல்லாம் டுபா கோரு வாடின வதங்கிய காய்தான் ஆர்கானிக்னு ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க சரி உப்பையும் சாம்பலையும் வேப்பங்குச்சியும் வச்சு பல் வளக்கணும் இல்ல இல்ல அப்படி பல் வளக்குனா என்னாமல் தேஞ்சு போயிடும் பல் கூச்சம் வரும் அதனால பேஸ்ட் தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி அதையும் நம்பி பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணா அவங்க சொன்ன எல்லாமே இப்ப வந்துருச்சு கேட்டா உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா கறி இருக்கா வேம்பு மற்றும் லவங்க எண்ணெய் ஆற்றல் இருக்கான்னு இப்ப கேக்குறான் டேய் பல்கூச்சம் வர வைக்கிறதும் நீங்கதான் அதுக்கு பேஸ்ட் விக்கிறதும் நீங்க தானே அதை விட கொடுமை ஒண்ணு இருக்கு பாருங்க நாட்டு சக்கர வெள்ளத்த கருப்பட்டிய விட சீனிதான் சுத்தமானது சுவையானது அப்படின்னு சொன்னாங்க இப்ப அதுல ஊர்ல இருக்கிற எல்லா கெமிக்கலும் அந்த சீனில தான் இருக்கு சீனி மாதிரி விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க என்னடா இது அக்கப்போருன்னு வெறும் பச்சை தண்ணி குடிக்கலாம்னா ஐயோ அது அபத்து ஆர்கோ டெக்னாலஜில சுத்தம் பண்ணின தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு மிஷினை வாங்கி போட்டோம் உடனே அதுல சத்து இல்ல எலும்பெல்லாம் உடஞ்சு போகும் அப்படின்னு இன்னொரு குரூப் பயம் காட்டுது மறுபடியும் பச்சை தண்ணிய குடிக்க சொல்றாங்க மனச நொந்து போய் உக்காந்தா வந்தது இன்னொரு குரூப் மாடியில தோட்டம் போட்டு நாட்டு காய்கறி விதைகள் போடு இந்த செடி நடு இந்த மரபு மாற்றப்பட்ட விதையெல்லாம் யூஸ் பண்ணாத உனக்கு தேவையான காய்களை நீயே வளர்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க உடனே தண்ணிய கொதிக்க வச்சு செப்பு அண்டாவில ஊத்தி குடி ஒரு நோயும் வராது இப்படின்னு இன்னொரு குரூப் வேற சொல்லுது அடப்பாவிகளா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான்டா நாங்கெல்லாம் வாழ்ந்தோம் பட்டணத்துக்கு வா பவிஷா வாழலான்னு சொல்லிட்டு கொய்யான தகவல்களை சொல்லி இப்ப திருப்பி எங்க முன்னோர்கள் சொன்னதுதான் சரி அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்றீங்களேடா என்ன கொடும சரவணன் இது நன்றி வணக்கம்